இணைய வணக்கங்களுடன் உங்கள் ஜோஸ்பின் நற்றினிருந்து சரவெடிக்காய் ஒருவர் திருமணமாகி தன் அழகான மனைவியுடன் கடல் வழியாக திரும்புகிறார் கடலில் அலைகள் ஆர்ப்பிரிக்கின்றன இடியும் மின்னலுமாய் இருக்கிறது படகு ஆடுகிறது அவரின் மனைவி நடுங்குகிறாள் அமைதியாய் புன்னகையோடு படகை செலுத்தும் கணவனை பார்த்து அவள் கேட்கிறாள் உங்களுக்கு பயமா இல்லையா என்று கணவன் ஒன்றுமே சொல்லாமல் தன் உரையில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து அவள் கழுத்தில் வைக்கிறார் அவளோ பயப்படாமல் சிரிக்கிறாள் கணவன் இந்த கத்தி பயங்கரமானது உன்னை வெட்டிவிடும் என்று அதற்கு அவள் சொல்கிறாள் கத்தி பயங்கரமானதுதான் ஆனா அதை வச்சிருக்கிறவரு என் அன்புக்குரியவரில்லையா அதனால எனக்கு பயம் இல்ல என்று கணவனிடம் சொல்ல பொன்முருவலோடு அவள் கூறுவதை கேட்டு அலைகளும் இடிகளும் மின்னல்களும் பயங்கரமானவை ஆனால் அவற்றை தன் வைத்திருக்கும் இறைவன் என் அன்புக்குரியவன் அதனால் எனக்கு பயம் என்கிறார் எவ்வளவு நம்பிக்கை நம்பிக்கை தாங்க வாழ்க்க நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நம்ம தொடருவோம் சந்தோஷமா இருப்போம் நன்றி